புறந்தாராதி பன்னரும் தேவரியத்த பரநூலகு அடைந்தான் நம்முடைய பெரிய இதில் திருவிழா பாணத்தில் முன்னே சொன்னேன் பாண்டியர் மரபு சொல்லப்படுது இப்போ ஒரு நான்கைந்து பாண்டியர் மரபு சொல்றார் இவன் இறக்க அடுத்தவன் வர அவன் இறக்க அடுத்தவன் வர இவன் இறக்க அடுத்தவன் வர அடுத்தவன் அப்படின்னு சொல்றான் இந்த மரபு இருக்குதே இது இவர் சொல்றார் ஆனால் இந்த காலத்து ஆராய்ச்சியாளர்களுக்கு அது சரியாகலை சரில்ல யாருக்கு வரலன்னா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இல்லை சதாசிவ பண்டாரத்தாரே எடுத்துருக்க ஏன்னா நல்லா பக்கா தென்னீர் தவர் பாண்டியர் மரபு சொல்லப்படுது தொழிலாள்பாணத்துல அது மாதிரி நான்கு பாண்டியன் அஞ்சு பாண்டியன் இருந்து இருந்து மறைந்தாலும் போனாலும் சொல்வதெல்லாம் எங்களுக்கு ஆராய்ச்சி உலகத்துக்கு எட்டாம் இருக்கு என்ன சரி கொடுங்க ஆகவே இப்படி எல்லாம் பாண்டியர்கள் அப்படி ஒருவர் ஒருவன் ஒருவராக இருக்க ஒரு பாண்டியன் காலம் சுந்தரேசபாத சேகரணாம் அப்படிப்பட்ட பெயர் சுந்தரேச பாத சேகரன் பேர் கொஞ்சம் புதுசா இருக்குது இப்ப சிவபாத சேகரன் பேர் வைப்பாங்க என்ன அர்த்தம் பாதத்தை சேகரம் சேகரம் பண்ணி வச்சிருக்கணும்னு அர்த்தம் நெல்ல சேகரம் பண்ணி வச்சிருக்கணும்னு நடத்தான் பத்திரமா வச்சிருக்கோம்னு அர்த்தம் அல்லவா எல்லாம் நேம்பி எல்லாம் போட்டு பத்தாயத்துல எலி எலி பார்க்காம வச்சிருக்கோம் அது சிவபாதத்தை சேகரம்னா அது அது மாறிவிடாமல் அந்த எண்ணத்திலிருந்து வெளியே பிரிந்து விடாமல் அப்படியே நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டிருப்பார் அப்ப பெருமானுடைய சுந்தரேசனுடைய பாதத்தை அசைவி மனதிலேயே கொண்டிருப்பதனால சுந்தரேச பாதசேகரன் நம்ம ஞானசம்பந்த அப்பாவுக்கு பேரு சிவபாத இருதயர் சிவனுடைய பாதத்தை இருதத்திலேயே வச்சுட்டு இருப்பார் இருதயத்திலே வச்சிருப்பார் சரி இந்த சிவனுடைய பாதத்தை இருதயத்திலே வச்சிருப்பவர் என்பதற்கு நம்ம உரை வேணாம திருமுறையே உரையா இருக்கணும் எங்க இருக்க நெஞ்சம் இடமாக வைத்தேன் கலந்த ஆட்சி நல்ல ஆன்மீக ஒழுக்கம் சுந்தரேச பெருமானை வணங்காமல் ஒரு நாள் வணங்குகின்றவன் ஆனா அதுக்காக அரசு என்ன சொன்னார் அறம் எடுக்காது அல்ல மரண் எழும் உடையது அரசு திருக்குறள் புறம்பாக தர்மத்துக்கு புறம்பான செயல் ஏன் சொன்னி வச்சிட்டு போனார் இந்த மூணு தகுதி சொன்ன அரண் எழுக்காது ஒரு தகுதி அல்லவை நீக்கி இரண்டாம் தகுதி மரண் எழு மானம் மூன்றாம் தகுதி இது மூணு இருந்த அரசு படிமலகர் கொட்டி வச்சா அரண் எழுக்காது அல்லவை நீக்கி மரண மக்கு என்ன எழுதுவான் யோகிதில்லை என்ன சொல்றாருங்க பூஜா கிளிக்கிறது நுழைஞ்சா அது ஒரு மணி அந்த அந்த குரலுக்கு நல்லா அழகா உட சொல்ல ஒரு மணி நேரம் அரண் என்றால் என்ன அல்லவி என்ன மரணெடுக்கா மானம் என்றால் என்ன சிங்கம் இல்லை பணியில போறதெல்லாம் எழுதுறதா அதெல்லாம் ஒரே ஆகாது வேண்டாம் இப்போ எனவே அப்படிப்பட்ட அரசனால் காலை பூனல் உடுத்த கூடல் அடிகளுக்கு அன்பாகி சுந்தரேச பெருமானி வணங்காத நாளெல்லாம் பிரவா நாளே அப்படி இருக்கும் அதோடு கோலை பூனர் வேலால் கையில எப்பவும் வேல் இருக்குங்களா அது எதுக்குன்னு கேட்டா பெங்கோல் குறும்பேனும் காளைகள் தீர்த்து அல்லவி நீக்கினார் திருவள்ளுவர் எதது நாட்டிற்கு அறமல்லவோ அதை அன்னைக்கு தொலைஞ்சிடுவேன் வளர விட்டு அப்புறமே வேடிக்கை பார்க்கறது வேடிக்கை பார்க்கறது அன்றி கையில் என்ன இருக்குது அந்த கோலை வேலால் குறும்புகன் குறும்பேனும் காலைகள் தீர்த்து மலர் தலை உலகம் எண்ணும் வான் பயிர் வளர்க்கும் நாள் இல் ரொம்ப அருமை மக்களை எப்படி வைப்பாருனா ஒரு விவசாயி அருமையா ரெண்டு ஏக்கர் நிலம் நல்ல தண்ணி வர்ற இடம் இருந்து எப்படி பாதுகாப்பா இருந்து தண்ணி பாய்ச்ச காலத்தில் பாய்ச்சி உடவரில் உழுது பயிர் போடுற நேரத்தில் போட்டு அதுல எந்த மாடு ஆடு மாடு வராம வேலி கட்டி எப்படி கண்ணுங்க கருத்துமா அதுபோல நாட்டை அரசன் காத்தான் இப்படி காத்தான் அந்த அரசன் அந்த சமயத்தில் அவனுக்கு என்னோட படை நாள் வகை படை என்ன நாளு தேர் யானை குதிரை காலால் படை நால் வகை படையிலையும் உங்க படைகள்ல எவ்வளவு இருக்கு விடமாட்டான் சும்மா இல்ல யானையில ஒரு பத்தாயிரம் இல்லைங்க சரியாகவே சொல்லுங்க குதிரையில பார்த்தே சொல்லுங்க போட்டேன் பத்து மான் தடந்தேர் நூறு என்ன இந்த தேர் இருக்குதே அதுல வந்து ஒரு ஆயிரம் இருக்கு எங்க கிட்ட சரி பானைக்கை மான் நூற்று பத்து குதிரையில ஒரு யானையில ஒரு ஆயிரம் இருக்கு சரி தத்து மான் ஆயுதம் என்ன குதிரையில ஒரு பத்தாயிரம் இருக்கு சரி மல்லர் தான காலாட்படைத்தினர் அது ஒரு பத்தாயிரம் இருக்கு அப்போ குதிரைப்படையும் காலாட்படையும் பத்தாயிரம் பத்தாயிரம் இருக்குது ஏனைய ரெண்டு ஆயிரம் இருக்கு இவ்வளவு தானங்களா தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்குனர் அவ்வளவுதான் இத்துணைக்கு ஏற்ப நல்கி ஆனா இந்த நால் வகைப்படையும் ரொம்ப அருமையா காத்தானா ஒரு விதத்தை திரும்பலாம் காத்து பொருள்கள் எல்லாம் சித்துருவான உடல் சிவனுக்கே செலுத்தும் ஆகவே அரசராயிருப்பவர் நாட்டிற்கு வேண்டிய நன்மைகளை தவறாமல் செய்யணும் அதோடுதான் ஆன்மீக ஒழுக்கம் இருக்கணும் மக்களுக்கு செய்ய வேண்டிய நகராட்சி பணமோ மற்ற பணமோ வருதுனுச்சுங்க வரி பணம் போட்டு வர்றதெல்லாம் எடுத்து எல்லா கோயிலுக்கும் கும்பாவிஷமே பண்ணிட்டேன்னு சொன்னா அதுவும் தப்பு தான் தப்பு ஒரு பக்கம் மக்களையும் காத்து இன்னொரு பக்கம் அதற்கு எஞ்சிய பொருளை கொண்டு ஆன்மீகத்தையும் வளர்த்தார்கள் எதிர்ப்பு வேற யாரும் இல்ல தமிழனே தான் அதனாலதான் போனது அயலான ஒளிச்சு உட்பகை குடிதோண்டிட்டு இருக்கிறது இது பாண்டியங்கிட்ட இவ்வளவு படையிருக்கு மெதுவாக குறிப்பு யாருக்கு போயிடுச்சு சோழனுக்கு போயிட்டு இந்த குதிரைலியின் காலாற்படலாம் இவ்வளவு தானே இவ்வளவு தானே இவனுக்கு அன்னைக்கே நப்பாசை ஏன் மெதுவா பாண்டியனை ஒருத்தர் தட்டோம்னா அந்த நாட்டையும் நம்ம சேர்த்துக்கலாமே வாழா போன ஆசைதான் அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னா இல்ல கிட்டகீனத்தை வெளியே சொல்லப்படாது இருந்தது கேட்டா அதுக்கு என்ன சார் போயிச்சு ரெண்டாயிரம் எடுத்துக்கலாம் இருக்காது பாஸ் புக்கே இல்லவங்க சொல்லுற ஒண்ணும் கல்யாணி உட்கார்ந்து கிண்டல் பண்ணுவான் சொல்லாத வரக்கூடாது வந்தாலும் சொல்லாது என்ன இந்த மானத்தோடு திருக்குறள் படிக்கணும் இன்னொரு வரிய பண்ணீங்க மானத்தோடு வாழணும்னா எதை படிக்கணும் திருக்குறள் படிக்கணும் அடிக்கடி அப்படி நடக்கணும் அதோட விட்டுருங்க ரொம்ப அருமை சரியா வேலை செய்யல எல்லாம் வயசானது காலாற்பட எல்லா அறுபத்தி மேல இருக்கு என்ன பண்றது சண்டை வந்தது முன்னே செஞ்சிருக்கோம் இப்ப நீ சொல்றிய இல்ல நாளை காலையில ஆறு மணிக்க போற அஞ்சரை மணிக்க நிறுத்து ஒண்ணு ஒண்ணு அடல் தகையும் வலிமையோ மற்றது இல்லைனாலும் தானே படைத்தகையால் பாடுகிறோம் அது நிக்கிற அந்த ஜோரில் எதிரிக் கொண்டு அஞ்சிடும் திருவள்ளுவர் மாதிரி ஒருவர் இருக்க முடியுமா இவையெல்லாம் தான் எனவே இது எப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இவன் சொல்லிருக்க கூடாது என்ன இந்த படையினுடைய இதை சொல்லி நிறுவர்கிட்ட சொல்லி தொழிச்சு விட்டான் நிறுவர் சும்மா இருக்குமே வழியில் இருக்கிற சின்னதாழ் மக்கள் போட்டான் சோழனோட படையில பார்த்தோம்னு சோழன் பார்த்தான் சரி படம் எடுப்போம் எடுப்போர் தோடு வாழணும் பண்ணி தேதி குறிச்சிட்டான் தேதி குறித்து ஆவணி மாசம் மூணாம் தேதி மூணாம் தேதினா மூணாம் தேதி வந்து போர் ஆனா சொல்லித்தான் செய்வாங்க திடீர்னு ராத்திரி இருக்கும்போது தள்ள கல்லு போடுறதில்ல அதெல்லாம் தமிழருடைய மரமே அல்ல வீரமே அல்ல அல்லவன் போர் முறைன்னா சொல்லிட்டு இந்த நாளில் நான் பண்ண தவறுவேன் எதிரி விழிப்பாரு அப்படின்னா அதுதான் இந்த திரைப்படுத்துகிற சமயத்தில் கூட ஏதேனா வந்து தங்கிட்ட வாளோட அப்படி அப்படி அடிக்கிறது பண்றது அவங்ககிட்ட வாழ் கீழே விழுந்து போச்சுன்னா போட்டு போக இப்போ அதுவும் இல்லை இப்ப அவன் எப்படா விழுவானா அப்போ சதுக்கு சதுக்கு சதக்கம் விட்டு விடுவான் மூலுவே திருவள்ளுவர் தான் கொஞ்சமூட பின்வாங்காமல் எதிரிய தகுடுபடி ஆகணுடா அதாண்டா பேராண்மை சுவாமி நம்ம அப்படி செய்யும் போது எதிரிக்கு ஒரு சிறு துன்பம் வந்துட்டாடா பென்சில் ஆயி மட்டு நீதாண்டா போடணும் எதிரிகளை தகுடுபடியா நொறுக்கணும் நீங்க நொறுக்கும் போது எதிர்க்கு எதேன்னு ஒரு சிறு துணை விட்டு விட்டால் என்ன பண்ணு கத்திய கீழ போட்டு ஏண்டாஜா நீ தடவிட பேராண்மை என்பன் அஞ்சாவது போர் செய்வதுதான் பேராண்மை ஒன்று உற்றக்கால் எதிரிக்கு எதேன்னு ஒரு சிறு தாழ்வு வந்துடுதுன்னா ஊராண்மை மற்றதன் இயக்கு பக்கத்துல போய் அப்படியா பராஜா அப்படியா பரிமேலன் காட்டினார் மேற்கோள் அயோத்தியரியரை இன்று போய் நாளை வா என்றார் போல்வது சிங்கம் இல்ல ஆமா இது பார்த்தாம யாரு ராமன எல்லாம் இழந்துட்டான் மாதிரம் எவையும் நோக்கான் பால நாகர் நோக்கான் இதெல்லாம் ஒலிய ஒளியில் தான் வச்சிருக்க வந்த காதலர் தம்மை நோக்கான் ஐயா வந்து எல்லாம் படையெல்லாம் இழந்து போயிட்டான் இழந்தவொடன கேட்டா வரும்போது எப்படி வந்தான்னு கேட்டா அந்த பத்து தலை கையா நீங்க ரெண்டையும் காட்டின ஒளிய முள்ள காட்டணும்னா போருக்கு வரும்போது அப்படி அப்படி அந்த பத்து தலை அந்த மியூசிக் பார்த்தா இப்ப கையில படையிடந்து இன்னைக்கு போய்வார்னு சொன்ன உடனே மாதிரம் பால நகர் நோக்கான் இலங்கை எதிர்காலதான் இருக்குது அத கூட என்ன நினைச்சிருக்கிறான் இவன் நண்பர்லாம் ஓட்டு எண்ணும் போது சில பேர் மாலை தயார் பண்ணி விடுறான் பண்ணப்படாது ஏன்னு கேளுங்க என்னும் இங்க பெருசா வரும் மாலை போடும்படியா அங்க கவுந்தே போடும் அந்த மாலை என்ன பண்றது என்ன பண்றது முடிவுக்கு பிறகு முடியறது விநாயகருக்கு பந்த காதல நோக்க அவன் ஒன்னும் திண்டு மாலை வச்சிருக்கிறான் போட்டு இலங்கை கலைச்சிட்டு போலான்னு வெற்றி பெற்றிருந்தா தானே இல்ல இன்னும் படை நிறைய இருக்கு அதையும் பார்க்கல என்ன தாத விழ்கூந்தல் மாதர் தனி தனி நோக்க ஒளியும் ஒலியிலயே எடுக்க வேணுது எல்லாரும் என்னன்னா பெண்கள் எல்லாம் ஆலத்து கரைச்சி எல்லாம் எடுக்கிறாங்க ஜெயிச்சு வந்தவொடனே அவங்களுக்கு இது பண்ணி ராவணர் வாழ்க அவர் வெற்றி வாழ்க அவருடைய ஆண்மை வெல்க என்று சொல்றதுக்கா எல்லாம் மஞ்சள் கஞ்சலும் கரைச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்குது இதுங்கதான் தோல்வியாச்சா அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டேன் ஏண்டி அதை கீழே ஊத்திரடி கீழே ஊத்திரடி அதை எடுத்து ககதல் வச்சுக்கிடி நேரா போவோம் வா அப்படி பாவ ல் தனி தனி நோக்க ஆனா என்ன பண்ணார் எல்லா பெண்ணும் தன்னை பாக்குது தான் யாரை பார்த்தான்னாரு அவனும் ஒரு பெண்ணை பார்த்தா போனான்னார் அதான் கம்பன் அதான் கம்பன் அல்லவா என்னன்ன எல்லா பெண்ணும் இவனை பார்க்குது இவரு இவர் ஒரு பெண்ணை பார்த்தா போனார் அது எந்த பெண்ணு சார்னா பொறுத்திருந்துவார் அவ்ளவுலேசம் என்னும் எல்லா பெண்களும் ஆழத்தை எடுத்துக்கிட்டு இவனுக்கு வந்து ஆலத்திற்க வந்துதான் இவை வெற்றி பெறாமல் அது நிலைமகளை மண்ணை பார்த்து தலைகுனிஞ்சு போனான் நாவல் ஆசிரியர் தலை குனிந்து சொல்றான் அப்படிமா கம்பர்லவா அப்போதால என்னும் நங்கை தன்னை நோக்கி புக்கான் அதான்